அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையிலிருந்த நற்செயல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் என்று இன்றும் நினைவு கூறுவர் ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன இதை கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனம் தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார் இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே ஏ புருஷ மேடலை ஏற்றி அவரை பெருமைப்படுத்தினார் அவர்தான் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் அவர் மொழிபெயர்ப்பாளராகவும் நாவல் ஆசிரியராகவும் பெயர் பெற்றவர் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய அவர் தமது சமகால தமிழறிஞர்களான மகாவுத்துவான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வல்லலார் சுப்பிரமணிய தேசியர் போன்றவரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியிருந்தார் கிபி ஆயிரத்தி ஐந்து முதல் ஆண்டு வரை தீர்ப்புகளை மொழிபெயர்த்து சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார் ஆம் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் தம் வாழ்நாளில் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பல்வேறு நற்செயல்களை அவர் செய்து இன்றும் போற்றப்படுகிறார் நாமும் நம் வாழ்வில் நம்மால் முடிந்த நற்செயல்களை நாம் பிறருக்காக செயல்படுத்துவோம் நன்றி